வணக்கம் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலகில் முதன் முதலில் செய்தித்தாள்களை தபாலில் அனுப்பும் முறையை ஏற்படுத்தியவர் பெஞ்சமின் பிராங்க்ளின் இரண்டு சேரமான் காதலி என்ற சரித்திர நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் கண்ணதாசன் மூன்று வருமான வரித்துறையில் பயன்படுத்தப்படும் TDS என்பது Tax Deducted at Source. இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் 1. ஷேக்ஸ்பியரின் மேக்பத் நாடகத்தின் பெரும்பாலான பகுதி எந்த இடத்தில் நடந்தது இரண்டு தேசிய வனவிலங்கு வாரம் முதன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது மூன்று நீர் பற்றாக்குறையை போக்க இந்திரா காந்தி கால்வாய் எந்த மாநிலத்தில் வெட்டப்பட்டது மீண்டும் சந்திப்போம் நன்றி